வணக்கம் மே 21 ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்பகுட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மராத்திய திரைப்பட விருது விழாவில் கலந்து கொள்ள இருக்கும் ஆஸ்கார் அகாடமி தலைவர் ஜான் பேலி என்பவர் ஆவார் இந்தியாவில் தொன்னூறு சதவீதம் காண்டா மிருகங்கள் அஸ்ஸாம் மாநிலத்தில் பூங்காவில் உள்ளது மூன்று மத்திய அரசு விடுதலை புலிகள் மீதான தடையை ஐந்தாண்டுகளுக்கு நீட்டித்துள்ளது போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்பவர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொது அறிவு செய்திகளில் ஆர்வமுடைய அனைவருக்காகவும் பழங்காலம் முதல் தற்போதைய தகவல்கள் வரை அனைத்தையும் திரட்டி திறந்தோறும் ஒளிபரப்பப்படுகிறது பொது அறிவுக்குவியல் தங்கள் குழந்தைகளையும் கேட்கச் செய்யுங்கள் அவர்களின் அறிவு வளர்ச்சிக்கு உறுதுணையாய் இருங்கள் இன்றைய கேள்விகள் ஒன்று ஐக்கிய நாடுகள் சபையின் சார்பாக உலக குடும்ப தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது இரண்டு கேரளாவில் எந்த வனவிலங்கு சரணாலயத்தில் அதிக அளவு புலிகளின் எண்ணிக்கை உள்ளது மூன்று ஐ என்று அழைக்கப்படும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலின் முதல் பெண் நடுவர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்